அலமது இல்லா வலாத் வஸ்லாம் ஆலா ரசூல் இல்லா அம்மாபாத் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடு அக்கீகா கொடுக்க வேண்டும் அது தனித்தனியாகவும் கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார் தாராளமாக கொடுக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு ஆடு கொடுக்கணுங்கிறது அவசியம் அல்ல அவருக்கு வசதி குறைவாக இருந்தால் ஒரு நேரத்தில் ஒரு ஆடு இன்னொரு நேரத்தில் இன்னொரு ஆடு கூட கொடுக்கலாம் பெருமனார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையான ஹசன் ரதியல்லான் அவர்களுக்கு அகீகா ரெண்டு ஆடு கொடுத்ததாகவும் வருது ஒரு ஆடு கொடுத்ததாகவும் அறிவுப் வருது அதில் சில உலமாக்கள் அதற்கு இப்படி விளக்கம் அளிக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு ஆடு கொடுக்கல முதல்ல ஒரு ஆடு அப்புறம் ஒரு ஆடு கொடுத்தாங்க அதுவே ரிவாயத்துகளில் அறிவுப் இரண்டு விதமாகவும் வந்திருக்குது என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் எனவே தனித்தனியாக கொடுப்பதும் கூடும் ஒல்லாகுவாங்க